ம்போதர்ப்போச்ச கிரோ பாருய்மே அச்சிஜா பார்த்து நம்ம தினமும் கோயிலில் பிரார்த்தனை பண்ணுறோம் வித்யா பீட்டத்தில் துர்ஜன சஜ்ஜனோ பூயாத் தீயவர்கள் நல்லவர்களாகட்டும் சஜ்ஜனகா சாந்தி மாப்னுயாத் நல்லவர்கள் அமைதியாக இருக்கட்டும் அமைதியோடு வாழட்டும் அவர்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் சாந்தோ முச்சியேத்த பந்தேபியா அமைதியுடையவர்கள் பந்தத்திலிருந்து விடுபடட்டும் தன்னுணர்விலிருந்து விடுபடட்டும் முக்த அந்யான் விமோச்சையேத் விடுபட்டவர்கள் மற்றவர்களுடைய விடுதலைக்கு உதவி புரியட்டும் தினமும் பிரார்த்தனை பண்ணுறோம் துர்ஜன சஜ்ஜனோபூ யாத் சஜ்ஜன சாந்தி மாப்னுயாத் ஷாந்தோ முச்சியேத்த பந்தேபிய முக்தான்யான் விமோச்சேத் அனுகிரகம் இருந்தால் தான் இந்த குணங்கள்லாம் அப்பா அம்மாவுக்கே நம்ம பிறந்துட்டோம்னா சௌரியமாக போச்சே இல்லாட்டி நம்மளை சுற்றி ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி குணங்கள்வங்களோட பழகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதுமே எல்லா இடத்துலேயும் கடுகுல எல்லா இடத்துலையும் பேய் புகுந்த மாதிரி எந்தியாக புகுந்து விடுறது இங்கே சொல்கிறாரு ஹே பார்த்த அர்ஜுன ஆசூரீம் சம்பதம் அபிஜாத்திய பவந்தி போட்டுக்க வேண்டிதான் சில பேர் பிறக்கிற அந்த மாதிரி இடத்துல பிறக்கிறான் என்ன பண்ணுறது மாதிரி இடத்துல பிறக்கிறான் அப்பா அம்மாவுக்கே கர்வம் ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப ஆடம்பரமாக இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் பிறக்கிறான்னு சொன்ன ஆடம்பரம் ஆடம்பரத்தை அசுரகுணங்குற அளவுக்கு மீறி ஆடம்பரத்தை பண்றது பாம்பண்ட் ஷோ சொல்றோம் இல்லையா பகவானுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை நமக்கு பண்ணிக்கிறது அதுக்கு தான் பெரியவங்கெல்லாம் கோயில் பெரிய பெரிய கோயிலை கட்டி சுவாமிக்கு நிறைய பண்ணி போட்டாங்க இப்போ பங்களாவை பரிசாக கட்டி மூலையில் சின்னதாக வீட கோயில் கட்டுறான் ஆச்சா அதனால் அப்போல்லாம் பார்த்தா எவ்வளோ பெரிய கோயில் இப்போ அந்த மாதிரி கோயில்கள் நம்மளால் கட்ட முடியல புதுக்கோட்டையில் கோயில் கட்டுற பெரிய கோயில் பதினாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கல் கோயில் வரப்போகிறது பத்து கோடி எஸ்டி போட்டோம் இப்போ பத்தொன்பதில் நிற்கிறது எப்படி இருபத்தஞ்சு தான் முடியும் பரவாயில்ல செய்யறதெல்லாம் நல்லது தானே நல்ல காரியம் தானே நீங்களாம் பிரார்த்தனை பண்ணுங்க யாரும் பணம் கொடுக்கணும் கேட்கல பிரார்த்தனை பண்ணுங்க எத்தனையோ பேருட பணம் சும்மா தூங்குறது அதெல்லாம் வரும் நல்லா அம்பாள் கொண்டுருவா அதுதான் நம்பிக்கை அம்பிகை சரண் தன் அம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அதனால் எதுக்கு சொல்கிறோம்னா இப்படிலாம் இப்போ அந்த காலத்தில் கோயிலை கட்டிவிடுவான் பெருசு பெருசாக கோயிலை கட்டி சுவாமிக்கு போட்டால் நம்ம அதில் வந்து பக்தியாக நமஸ்காரம் பண்ணின்னு இருக்கலாம் ஆடம்பரமெல்லாம் கோயிலை சார்ந்துருக்கணும் இண்டிவிஜுவலை சார்ந்துருக்கக்கூடாது ஆனால் வந்து ரொம்ப ஆடம்பரம் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கான் சொல்கிறார் அவர் தம்பா தம்பஹா தம்பஹாங்கிறதுக்கு தர்மத்வஜித்வங்கிறார் சங்கராஜர் தர்மத்வஜித்வம்னு சொன்னால் ஆடம்பரம்னா நான் மற்றது சொன்னேன் இங்கே வந்து நிறைய புண்ணியத்தை பண்ணி நான் பெரிய புண்ணியம் பண்ணேன்னாக்கோம் அப்படின்னு தர்மத்வஜித்வம் அன்றைக்கி வகுப்பில் சொன்னேன் இல்லையா அங்கே ஏற்கனவே வச்சு அதம்பித்வம் வந்தது தம்பம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னது இங்கே தம்பித்துவங்கிறதுக்கு என்னென்னா நான் வந்து நான் அந்த கோயிலுக்கு பெருசாக தங்கத்தை வாங்கி வைச்சேன் வைரத்தை வாங்கி வச்சேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது அதுதான் தர்ம ரெண்டும் அர்த்தம் எளிமை இல்லாமல் ஆடம்பரமாக இருக்கிற தன்மை அப்புறம் வந்து நிறைய புண்ணியம் பண்ணினா அந்த புண்ணியத்தை பாராட்டு விழா நடத்தி நடத்தி வாங்கிக்கிறது எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாராட்டு விழா வச்சுக்கிறது அவனை அதாவது பிறர் புகழ அந்த புகழ் மழையில் நம்ம நினையணும்னு ஆசைப்படுறது அதுக்கு பேர் தம்பித்வம் அப்புறம் தர்பகா தர்ப்பகான்னு சொன்னால் கர்வம் கர்வம்னா என்ன தன ஸ்வஜனாதி நிமித்தகா உத்சேகா உத்ஷேகான்னு மதான்னு அர்த்தம் உத்சேகம்னு சொன்னால் மதம் கர்வம் மா குரு தனஜன எவ்வன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம் அசுரகுணம் இது அடக்கம் இல்லாமல் பணிவில்லாத தன்மைன்னு அர்த்தம் ஆஹ தம்பத்துக்கு எதிர்ப்பதம் என்ன எளிமை தெய்வீக குணம் ஆடம்பரம் அசுரகுணம் நாம் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி பாராட்டு பெற வேண்டும் என்ற எண்ணம் அசுரகுணம் தர்பகா தர்பகான்னு சொன்னால் பணத்தினாலேயும் தனக்கு இருக்கக்கூடிய ஆள் பலத்தினாலேயும் உண்டாகிற கர்வம் நான் நினச்சா தமிழ்நாடே ஆடும் என் சுண்டு வரல அசைச்சா போடலான்னு சொல்லுவான் அதெல்லாம்தான் இங்கே வந்து தர்பகான்னு பேர் ராவணன் அப்படி சொல்கிறது உண்டு அதிதர்பேர் ஹதாலங்கா அளவுக்கு மீறின தர் கர்வத்தினால் ராவணன் இலங்கை அழிந்தது அதி தர்பே ஹதா லங்கா ஆஹ லங் தர்ப்பம்னு சொன்னால் இன்னொரு இடத்துல சொல்லுவார் சங்கராச்சாரியர் இதே இடத்துல வரும் பின்னாடி அதாவது ஒருத்தன் ஒரு காரியம் பண்ணி வெற்றி அடைஞ்சு விட்டான்னு வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சுடுச்சுன்னு வச்சு வச்சுப்போம் முடிஞ்சு போயிட போகிறது எலெக்ஷன் ஜெயிச்சாச்சு இந்த ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் கண்ட்ரோலாக இருக்கணும் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு விபரீதந்தான் நடக்கும் அதாவது இந்த கர் ஜெயிச்சதுக்கப்புறம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கர்வம் வரும் கர்வம் வந்துடுத்தோம்னா தர்மத்தை மீற ஆரம்பிச்சுடுவோம் தர்மத்தை மீறினா நாசமாக ஹருஷோ திருப்தியி திருப்தோ தர்மம் மத்திகிராமதி தர்மம் மத்திக்ரமிய வினஷியத்தி அளவுக்கு மீறின மகிழ்ச்சியை உடையவன் கர்வத்தை அடைவான் கர்வத்தை உடையவன் அறத்தை மீறுவான் அறத்தை மீறுபவன் அழிந்து போவான் அழிந்து போவான்னா என்ன ஆனந்தத்தை அழப்பான்னு அர்த்தம் ஆக தர்ப்பகா தர்ப்பகன்னா என்ன திமுருங்கிறோம் பண திமுருன்னு பண திமுறு இளம திமுறு இரத்த திமுறு படிப்பு திமுறு வித்யா கர்வம் தன கர்வம் எவ்வன கர்வம் ஜன கர்வம் அதனால சொல்கிறேன் மா குரு தன ஜன எவ்வன கர்வம் எவ்வனம்னா இளமை அதனால் வர்ற கர்வம் ஜனம்னா மக்கள் எனக்கு நிறைய ஆள் பலம் இருக்குங்கிற கர்வம் அப்புறம் தனம் எனக்கு பணபலம் இருக்குங்கிற கர்வம் எத்தனை பேர் இந்த உலகம் பார்த்துருக்கோம் அதனால் எப்பவும் அடக்கமாக இருக்கணும் மேலே மேலே பெருக்கத்து எல்லாம் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு எந்த திருக்குறளுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் போகிற எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எத்தனை பணம் இருந்தாலும் பணிவாக இருக்கிறவன்தான் உண்மையான செல்வந்தன் அதுதான் அதுக்கு பேர் தான் தனமதம் ஜன மதம் வித்யா மதம் எவ்வன மதம் இருக்கக்கூடாது எப்போ பகவான் ஒரு குட்டு குட்டினார் எங்கே நமக்கு கிடைச்ச நல்லதுன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும் கொஞ்சம் ஏமாந்து இப்படின்னு நிமிந்தோம்னா அடுத்த நிமிஷம் லைட்டாக ஒரு லைட்டை தட்டுவர் அவ்வளோதான் இந்த ராவணன் கதையெல்லாம் சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுதான் என்னதுன்னு ராவணம் பிறந்திருக்கான்னா கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சத்தம் கேட்டுதான் என்னதுன்னு ராவணம் போயிட்டான் ஆக த தர்பகா இது இருக்கக்கூடாது அசுரகுணங்கிறார் இது நமக்கு இருக்கக்கூடாதுன்னு படிக்கணும் இந்த குணம் இருக்கக்கூடாது பிறர் நம்மை புகழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது பிறர் நம்மை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அசுரகுணம் பிறர் நம்ம எதை நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய இதை குறித்து கர்வப்படுவது என்பது அசுரகுணம் அப்புறம் அபிமானகா அபிமானகா இங்கே வந்து அபிமானகாங்கிறத சங்கராச்சாரியர் அத்திமானஹான்னு எடுத்திருக்கார் அப்படிங்கிறாங்க வியாக்கியானக்காரர் அபிமானகா அதாவது திரும்பவும் அதே தான் மாற்றி போட்டிருக்காங்க மானித்வந்தான் மாணித்வந்தான் அத்திமானித்தா அத்திமா நான் தெய்வ குணம் அத்திமானித்தா இல்லாமல் இருக்கிறது தெய்வகுணம் அதாவது இவன் உண்மையிலே நல்லது பண்ணியிருக்கான் பண்ணினது நான் பண்ணது பிரிச்சு பிரிச்சு பிரிச்சுன்னே நினச்சிக்கிறான் இல்லையா ஆத்மனி பூஜ்யத்வ பூஜ்யத்த அதிசய பாவனா இத்தியர்த்தா இவனுக்கு அந்த எண்ணம் இருந்துன்னா அடுத்து இன்னும் நா ரெண்டு நாள் பண்ண வேண்டிய தர்மம் போயிடும் இப்போது ஒருத்தன் வந்து தாம் பண்ணின நல்ல காரியத்தை நினச்சி சந்தோஷத்தில் வந்து அடுத்த நிமிஷம் பண்ண வேண்டிய ரொட்டீன் போயிடுதுன்னா இப்போது நமக்கு மூணு நேரம் கடவுள் வழிபாடு செய்யணும் சாஸ்திரப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும் ஆக நான் மத்தியானம் ஒரு காரியம் பண்ணியிருக்கேன் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு ஒரு காரியம் பண்ணியிருக்கேன் சாயங்காலம் சந்தியா வந்தனம் பண்ணணும் எனக்கு இந்த சந்தோஷத்தில் நான் சந்தியாவந்தனத்தை விட்டுவிட்டேன்னு வச்சுக்கோங்க அது பெரிய பாபம் நீ இவ்வளோ நேரம் பட்ட சந்தோஷத்தில் அந்த பாபம் புதுசாக சேர்ந்து போயிடுத்து நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ சுகத்தில் இருந்தாலும் சரி ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆஹா அபிமானா அபிமானகான்னு சொன்னால் எதுக்கு சொல்கிறேன் இது நான் புரியறதுக்காக உங்களுக்காக சொன்னேன் அபிமானா ரொம்ப தன்னை பற்றியே இப்போ பார்த்தாலும் ஆத்மஸ்துதி தற்பெருமைன்னு அர்த்தம் இந்த இடத்துல அபிமானாங்கிறதுக்கு தற்பெருமைனு அர்த்தம் தற்பருமை அசுரகுணம் அப்புறம் குரோதா கேட்கணுமா குரோதான்னால் குரோதான்னா கோவம் குருக்கிட்ட கூட கோச்சிப்பாங்கிறாங்க குருத்தோஹாத் குரு நப்பி கோபம் வந்துடுச்சுன்னா குருவை கூட கொண்டு வேதமே சொல்லிருக்கு குருத்வேஷோ அரருகே தத்த த தூரத்துக்கு அந்த இதெல்லாம் வரும் ஆக குரோதா பாருஷ்யம் பருஷ்யம்னா கடுமையான சொற்கள் சொல்கிறோம் இல்லையா நொண்டி இப்படிலாம் சொல்கிறாங்களே போட்டுருக்காங்க காணஹா குப்ஜகா முதுகு வளைஞ்சிருக்கு இந்த கோணக்காரன் எங்கே அப்படிங்கிற நான் பாருங்கோ அப்படிலாம் பேசக்கூடாது ஆஸ்பத்திரிக்கு போனது தான் தெரியும் கால் உடைஞ்சி கையொடைஞ்சு இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்கானே இப்படிலாம் திட்டின்னே போயிருப்பான் அப்புறம் எங்கேயா போய் மோட்டார் பைக் ஆக்சிடெண்ட் ஆகி நீங்கள் போய் பாருங்கோ மியாட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பது பேர் வராங்களாம் இந்த கை உடிஞ்சி கால் உடைஞ்சி தினம் ஆலோவர் தி தமிழ்நாடு அப்போ அவ்வளோ கேஸ் வருதுங்கிறாங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஒரு சின்ன பொண்ணு பாவம் பார்க்குறேன் அவளுக்கு பதினெட்டு பத்து வயது கூட இருக்காது இப்படி பாவம் வச்சுன்னு நடக்கிறது என்னென்னா ஆக்சிடெண்ட்டு அது மாதிரி அதெல்லாம் நிந்திக்கப்படாது யாரையுமே அவங்க கண் உடம்பு இது பண்ணக்கூடாது நிந்தனை பண்ணினா அது பெரிய பாபம் அதனால் அது வந்து அசுரகுணம் பருஷ்யம்னால் கடும் சொற்கள் இனியவை இன்னும் இனிய உழவாக இன்னாத கூரல் ஆமாம் ஏதோ நமக்கு தெரிஞ்ச நாலு குரல் அதுவும் ஒன்று இல்லையா கடும் சொற்களை சொல்கிறது இதெல்லாம் அசுரம் அசுரம் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்மள்ட கோபம் வந்தால் அசுரகுணம் இருக்குது நம்மள்ட தம்பம் இருந்தால் அசுரகுணம் இருக்குது கடுமையாக பேசினா அசுரகுணம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் மூணு ஸ்லோகத்தில் தெய்வீ சம்பத் என்கிற பெயரில் மோக்ஷ மார்க்கத்தை விரும்புகிறவனுக்கு இருக்க வேண்டிய குணங்களெல்லாம் நற்குணங்களை சொன்னார் சுருக்கமாக இப்போது அசுரகுணங்களை பற்றி சொல்லியிருக்கார் பிறகு ரெண்டு ஸ்லோகங்களுக்கு பிறகு திரும்பவும் அசுர குணங்களை விஸ்தாரமாக சொல்ல போகிறார் அசுர குணங்களை நீக்கணும் தெய்வ குணங்களை கொள்ளணும் இதில் அபிஜாத சப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் வாழ்க்கையில் பின்னால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இந்த குணங்கள் தேவை பாவி கல்யாண சே என்று வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் பாவிகல் பின்னால் வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும் அமைதியாக ஆனந்தமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த தெய்வீக குணங்கள்லாம் உனக்கு இருக்கணும் அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துலேயும் பின்னால் கெட்டு போகிறவனுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறார் வாழ்க்கையில் பின்னால் தனக்கும் சமூகத்துக்கும் அமைதி இன்பத்தை கெடுக்கக்கூடியவனுக்கு இந்த குணங்கள் இருக்குங்கிறார் நேற்றைக்கு பார்த்துட்டோம் தம்பகா தர்ப்பகா அபிமானகா குரோதகா பருஷ்யம் பருஷ்யம்ங்கிற சொல்லுக்கு என்னென்னா நல்லா இருக்குது அதாவது ஒருத்தனுக்கு ஏதோ குறை இருக்குது அந்த குறைய வந்து நாம் எல்லாருக்கும் முன்னாடி அதை ஒரு நிற மாதிரி பேசுகிறது ஒருத்தனுக்கு கண் சரியாக தெரியல எனக்கு இவர் கண்ணு இருக்கே லோகத்திலே பிரகாசமான கண்ணாக்கும் அப்படிங்கிறது அப்படி பழிக்கிறது அதுதான் சொல்கிறார் அதாவது அறிவே இல்லாதவனை பார்த்து இவர் மாதிரி அறிவாளி லோகத்திலே பார்க்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்க மாட்டான் அழகாக இருக்க மாட்டான் அவனை பார்த்து என்ன அழகு மன்மதனே தோற்று போய்ட்டான் அப்படின்லாம் சொல்கிறது இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் தான் இங்கே வந்து பருஷியம்ங்கிறார் மனசை புண்படுத்துறது இன்னாச்சொலுங்கிறார் இல்லையா திருவள்ளுவர் அதாவது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொலுங்கிறார் இல்லையா சொன்னார் அவர் ஆனால் எத்தனையோ தீய குணங்கள் இருக்குது அது மாதிரி இங்கேயும் சொல்கிறார் தம்பகா தர்ப்பகா அபிமானகா குரோதகா பருஷியம் அப்புறம் அஜானம் அஜானம்னா இந்த கடமைகளெல்லாம் நீ செய்யணும்ப்பா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அஜானம்னா அறியாமைன்னு அர்த்தம் இல்லை வாழ்க்கையில் எது லட்சியம்னு தெரியாமல் இருக்கிறது புருஷார்த்த நிச்சய அபாவாக வாழ்க்கையோடய குறிக்கோளையே தெளிவாக புரிஞ்சுக்கிறதே இல்லை எதுக்காக பிறந்திருக்கும் என்ன லட்சியம் அதை எப்படி அடையணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கிறது க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எல்லாம் வேலை பண்ணி தான் வாழ்ந்துட்டாங்களாகும் ஒரு போட்டுட்டாங்களாகும் நான் மாத்திரை இதெல்லாம் பண்ணி என்ன போகுது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அது அசுர குணம் நான் வந்து இந்த பிறந்திருக்கேன் இந்த உடம்பை கொடுத்துருக்கார் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த உலகத்திலருந்து பெறுவதே தேவையில்லை ஏதோ எனக்கு உணவு இருந்த உடம்பை உடை இருந்தால் போகிறோம் நான் நிறைய சொசைட்டிக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஞானம் எல்லாம் நான் அனுபவிக்கணும் அதாவது வேலை செய்கிறதே என்ஜாய் பண்ணுறதுக்குங்கிற எண்ணமே அஜ்ஞானம் அனுபவிக்கிறதுக்காக நான் வேலை பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணமே நம்ம த தர்மசாஸ்திரப்படி வைதிக சாஸ்திரப்படி அஜ்ஞானம் போக்தாவாக இருக்கிறதுக்காக நான் கர்த்தாவாக இருக்கேன்னு சொல்கிறது கிடையாது நான் அறிவா அறியிறதும் என்னுடைய அறிவும் செயலும் நான் இந்த உலகத்தில் வழங்க வேண்டியது நான் அறிவை பெற்று அறிவை அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டும் செயலை செய்து செயல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அடுத்த தலைமுறைக்கு வழங்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் சமூகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கலாம் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் போய் சேரும் இல்லாட்டி ஒரு குறுகிய இடத்துலயே அது நின்றுருக்கும் தேங்கி போயிடும் அது பறந்து விரியணும் ஆக போக்தாவாக இருக்கிறதுக்கு இந்த மனுஷ ஜென்மா தேவையில்லை அதுக்கு வேறு அனிமல் பிறவி மிருக ஜென்மாவே போகும் கர்த்தாவாகவும் ஞாத்தாவாகவும் இருக்கிறதா மனுஷனுக்கு தான் இது முடியும் அறிபவனாகவும் செயல் புரியவனாகவும் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு மனிதனுக்கு மட்டும்தான் மற்ற உடல்களில் வாழ்கிற உயிர்களுக்கு அறிவைப் பெறுவதற்கோ சமூகத்துக்கு நன்மை புரிவதற்கோ வாய்ப்பே கிடையாது ஆக இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் உபதேசிக்கிறது ஆக இதை நான் ஒத்துக்க மாட்டேன் நானும் அனிமல் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன் விலங்குட அணையர் அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவனைத்தான் அசுரகுணம் இவனுக்கு இவனுக்கு இவனுக்கு நாஷம் வரப்போகிறது இவன் சுற்றி இருக்கிறவனுக்கு அழிவு தான் ஆகினால இவன் தான் மாத்திரை சுயம் நஷ்ட பராநாசயி தானும் அழியிறான் மற்றவனையும் அழிக்கிறான் சுயன்முக்த பரான் மோச்சையதி இதுக்கு ஆப்போசிட் தான் விடுபட்டவனாகவும் இருக்கிறான் பிறரையும் துன்பத்திலிருந்து விடுவிக்கிறான் அப்படி இருக்கணுமா தான் அழிஞ்சு பிறரையும் அழிக்கணுமா ஆஹா அஜான அபிஜாத செட்டுப்போகப் போகிறவனுக்குன்னு அர்த்தம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தெய்வ குணங்களை வளர்க்கணும் கெட்டு போகிறவனுக்கு இந்த குணங்களெல்லாம் வரும் இருக்கும் வரும்ல இருக்கும் இதை கல்டிவேட் பண்ணும் நம்மகிட்ட இருக்கிறது நம்மள்தானே சரி பண்ண முடியும் யாரும் சரி பண்ண முடியாது இந்த தீய குணங்களையும் தீய குணங்களை நல்ல குணங்களால் வெற்றி கொள்வது தானேன அதானம் தர அஸ்ரத்தாம் ஸ்ரத்தையா தர அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அக்ரோதேன குரோதம் தர வேதம் சொல்கிறது இதனால் அதை ஜெயிச்சுடு கோபத்தை கோபமின்மையினால் கடப்பாயாக நம்பி உயர்ந்த கருத்துக்களில் நம்பிக்கையின்மையை நம்பிக்கையால் கடப்பாயாக இந்த லோப புத்தியை தானத்தால் கடப்பாயாக இப்படி வேதங்கள்லாம் நமக்கு உபதேசம் பண்ணுகிறது ஆ அதை சுருக்கமாக சொன்னால் அதர்மத்தை தர்மத்தால் கடப்பாயாக அதர்மம் என்ற கடலை தர்மம் என்ற படகை கொண்டு கடப்பாயாக நாவேவ சிந்துதாத் தியக்னி ஆகவே அபிஜாத்திய ஹே பார்த்த ஆசுரீம் சம்பதம் பவந்தி இதெல்லாம் இருக்கும் தாச சம்பத்துக்கள் சம்பத்தை உடையவனாக அபிஜாத்த ஆசுரீம் சம்பதம் சம்பத்தை உடையவனாக இருக்கிறான்னு அர்த்தம் இப்போ சுருக்கமாக இதை ஏதோ எடை ஆரம்பிச்சுட்டார் ஆனால் இப்போ திரும்ப சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறார்